ஒருவருக்கு அவர் அதை அல்லாஹுவிடம் கூறினால் உடனடியாகவோ அல்லது தாமதமாகவோ உணவு தருவது மூலம் அவருக்குள்ள வறுமையை அல்லாஹ் நீக்குவான் என்று நபி அணை அவர்கள் கூறினார்கள் அபுதாவோர் ஒன்று ஆறு நான்கு ஐந்து திருமிதி இரண்டு மூன்று இரண்டு ஆறு இது ஹசன் என திருமதியுமாம் கூறுகிறார்கள்